நூற்றி நாற்பத்தி ஐந்து அப்துல்லாஹிபின் உட்கார்ந்தால் கிபிலாவையோடாது என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் நான் ஒரு நாள் என் வீட்டின் கூரையின் மீது ஒரு வேலைக்காக ஏறினேன் அப்போது தற்செயலாக நபிசல்லுலாஹும் அலிஹசல்லம் அவர்கள் இரு செங்கற்களின் மீது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கியவர்களாக மலம் கழிக்க அமர்ந்திருக்க கண்டேன் இந்த செய்தியை அவர்களிடமிருந்து அறிவிக்கும் வாசிபின் ஹப்பான் அவர்களை முடித்த பிறகு நோக்கி இபின் உமர் அதி அல்லும் பிட்டங்களை பூமியில் அழுத்திக் கொண்டு தொழுபவர்களை சார்ந்தவர்கள் தான் போலும் என்று கூறினார்கள் அதற்கு வாசி அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் அவர்கள் குறை சொன்னவாறு தொழுதேனா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று கூறினார் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான இமா மாலிக் அவர்கள் கூறுவதாவது பூமியுடன் தன் திட்டங்களை அப்பிக்கொண்டவராகவும் பிட்டங்களை பூமியை விட்டு அகற்றாதவராகவும் சஜிதா செய்து துழ்பவரைதான் இபின் உமரது இல்லாகும் அவர்கள் குறிப்பிட்டார்கள்